தலைப்பு இருபது சமய நூல்களில் பிழை சமய மத சாத்திரங்களில் அநேக இடத்தில் பிழைகள் இருக்கின்றன அதற்கு காரணம் அவற்றை இயற்றியவர்கள் மாயையின் சம்பந்தத்தை அடைந்திருந்தவர்கள் ஆகையால் முன்னுக்கு பின் மறைப்புண்டு தப்புகள் நேரிட்டிருக்கின்றன மாயையை வென்ற சுத்த ஞானிகளுக்கல்லது மற்றவர்களுக்கு பிழையற இயற்ற முடியாது அந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் வெளிப்படும்